தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பன்ருட்டி இராமலிங்கம் ஆசிரியர் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் உலகம் உள்ளளவும் வாழும் உயர்ந்த நீதிகளை கொண்ட காலத்தால் அழியாத கதை இராமாயணம் இந்த இராமாயணத்திலிருந்து ஜடாவின் கதையை பற்றி நாம் அனைவரும் என்று தெரிந்து கொள்வோம் பெரிய பறவை உருவத்தில் தோன்றிய கழுகு இனங்களுக்கு அரசன் ஜடாயு அம்மூவரையும் கண்டான் இராமலட்சுமியர்களைக் கண்டதும் அவனுக்கு தசரதனின் சாயல் அவர்களும் இருப்பதை தோன்றியது ஜடாயு தசரது மன்னனின் நண்பன் எனவே அன்போடு அவர்களை யார் என்று வினவினான் அவர்கள் தசரது மைந்தர்கள் என்று கூறியதும் மகிழ்ச்சியோடு குன்றிலிருந்து குதித்து எதிரே வந்து நின்றான் தசரதன் இறந்துவிட்டான் என்று அறிந்து மயக்கமுற்றுப் போனான் ஜடாயு மயக்கம் தெளிந்ததும் தன்பன எண்ணி புலம்பினான் பின் தன் கதையை அவர்களுக்கு கூறினான் பிரேமணன் குமாரர் தச்சன் அவருக்கு ஐம்பது பெண்கள் பிறந்தனர் காசிபு முனிவர் என்பவர் பதிமூன்று பெண்களை மணந்து கொண்டார் அவர்களுடன் அதிதி என்பவளும் ஒருத்தி அதிதை முப்பத்து முக்கோடி தேவர்களையும் வாமனையும் பெற்றாள் திதி என்ற மற்றொருத்தி அறுபத்தாறு கோடி அசுரர்களை பெற்றாள் மதி என்னும் வேறொருத்தி மனுக்களையும் மனிதர்களையும் பெற்றாள் சுரப்பு என்னும் பெயருடையவள் பசுக்களையும் சராசர்களையும் பெற்றாள் குரோதை என்னும் பெண் கழுதை கடம்பை ஒட்டக்க முதலியவற்றை பெற்றாள் வினதை என்பவள் காற்று இடி மின்னல் அருணன் கருடன் ஆந்தை மற்றும் பருந்து முதலிய பறவைகளை பெற்றாள் தம்பிரை என்பவள் ஊர்க்குருவி கௌதாரி காடை முதலியவற்றை பெற்றாள் களை என்னும் மாது செடி கொடி புல் பூண்டு முதலியவற்றைப் பெற்றாள் கதை என்பவள் ஒரு தலையை கொண்ட பல வகை பாம்புகளை பெற்றாள் அரிண்ட என்னும் பெண் ஓனான் அணில் உடும்பை முதலியவற்றைப் பெற்றாள் இலை என்பவள் நீரில் வாழும் பல்லுயிர்களை பெற்றாள் காசிம முனுவரின் மனைவியர் பதிமூணுவரும் இவ்வாறு பற்பல உயிரங்களை உற்பத்தி செய்து உலகத்தை உருவாக்கினார்கள் வினதியின் புத்திரரான அருணர் அரம்பை என்பவளை மணந்தார் அருணருக்கும் அரம்பைக்கும் தம் சம்பதியும் ஜடாயும் பிறந்தனர் அருணர் செல்லும் இடமெல்லாம் ஜடாயும் சேர்ந்து செல்வது வழக்கம் அப்படி செல்லும்போது தான் ஜடாயு தசரனை சந்தித்து நண்பனானான் பின்னர் தசரத மைந்தர்கள் காட்டுக்கு வர நேர்ந்த காரணத்தை அறிந்து ஜடாயு மிகவும் வருந்தினான் தன்னுடனே அவர்களை தங்கியிருக்கும்படி வேண்டினான் அகத்திய முனிவரின் அறிவுரின்படி கோதாவரி கரையில் உள்ள பஞ்சவடியை அடைந்து அங்கு வசிக்க வேண்டும் என்றான் ராமன் ஜடாயு விடத்துக்கு அவர்களை அழைத்து சென்று காட்டினான் போகும் வழியில் அவர்கள் மீது வெயில் பட்டு வருந்தாமல் இருக்க தன் பெரிய இறக்குகளை விரித்து நிழல் உண்டாக்கியபடியே சென்றான் இதுதான் இராமாயணத்தின் ஜடாயுவின் கதையாகும் நன்றி வணக்கம்